இதைத்தை இக்கிரந்த நூலை மேலே சொல்லப்பட்ட இழைபடாவின் சாஸ்திரத்தை ஆய் சங்கரர் ஏற்றினார் மந்திரிகளுக்காக தான் இக்கிரந்த நூலை இந்த வட முறையில் செய்யப்பட்ட நூலை ஒப்பிலா நடராசன் சமானமில்லாத சிதம்பரத்தை எழுந்திருக்கின்ற நடராஜ பெருமா இருக்காரு அவருடைய ஓங்கிய கருணையாலே சாதாரண கருணைகள்னால் முடியாது மிகுந்த கிருபையின் காரணமாக தப்புறும் என்றன் வாக்கால் நான் பெரிய பண்டித நல்ல தவறு செய்யக்கூடிய வாக்குண்டு அப்படி இருந்தாலும் கூட நான் தமிழ்மொழி கவிதையாக மொழிபெயர்த்தேன் மேலோர் இதை செவ்விதென்று ஒப்ப வேண்டும் அப்படி சொல்லியிருக்கேன் பெரியவர்கள் இதை நல்ல நூல்தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நான் எதிர்பார்க்கறது இப்போது அப்படி இல்லைன்னாலும் சரி என்னுடைய குற்றம்னு நான் ஒத்துக்கிறேன் அதனால் இந்த நூலானது என்னுடைய வித்ய சாமர்த்தியத்தினால் செய்யப்பட்டதல்ல நடராஜ பெருமானுடைய அருள் அது அருள் சாமான்யமாக ஓங்கிய கருணை அதிகமான கருவையின் காரணமாக செய்த என்னுடைய வேர் கிடையாது அது தவறு வந்தாக மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த வாரமைக்கப்பட்ட ஐக்கவிதன்னை சந்ததான் சிவகாம்பா சைதனாய் வைத்திருக்கும் சுந்தர நடனராசன் சுத்தமாக பாத போதில் அந்த மில் மகிழ்ச்சியோடு அர்ப்பணம் செய்யலானேன் அறுநூற்றி ஐம்பத்தொன்பதாம் பாட்டு இதில் நடாஜி பேர் நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்ல இந்தவாறு அமைக்கப்பட்ட இக்கவி மாலை தன்னை இத்தகையன் சொல்லக்கூடிய கவிகளை மாலையாக சொல்லி தொழுக்கப்பட்ட கவிகளை சந்ததம் நிரந்தரமாக சிவகாம்பா செய்தனாய் சிவகாம